வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசி நமோ நம வசிஷ்டருடைய பிள்ளை பிள்ளை பராசரர் பராசரருடைய திருக்குமாரர் வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவத புராணம் சாதித்த சுகாச்சார்டருக்கே தந்தை வேதவியாசர் இவர்களெல்லாம் வள்ளல்கள் தர்ம எதேந்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேர்மையோடே எடுத்துரைத்த வள்ளல்கள் அதனால பாரதத்தை வாசிக்கிறோம் ராமாயணம் வாசிக்கிறோம் பாகவதம் வாசிக்கிறோம் இது நமக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படும் இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா யார போய் கேட்போம் நமக்கு ரொம்ப வேண்டிவாளு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களை என் நன்மையில ஆசை இருக்கிறவாள் இப்படி இருக்கிறவர்களுக்குள்ள சிறந்தவர் தான் வேதவியாசர் சகோவாசவியாச பாராசர்யா என்று கூறுகிறது எத பராசரருடைய பிள்ளை வேதவியாசர் எடுத்துரைத்தாரோ அதன் வாழ்க்கைக்கு அமுதம்னு எடுத்துக்கொள் அதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையெல்லாம் நீக்கி கொடுக்கும் அவ்வுலகத்துக்கு சிறந்த வழிகாட்டி கொடுக்கும் வியாசர் சொன்னதே தர்மம் அதுவும் வியாசர் சொல்ற தர்மத்தை யுதிஷ்டிரங்கிற தர்மபுத்திரன் வாயிலாக வெளிப்படுத்தும் போது அது இன்னும் யுதிஷ்டிரன் சொன்னத்தை தான் இன்றைக்கு பார்க்க வேண்டிய கேள்வி நூத்தி பன்னிரண்டாவது கேள்வி இதுவரை பார்த்த கேள்விகளெல்லாம் துணுக்கு துணுக்கா இருந்தது சின்ன சின்ன கேள்வி சட்டு சட்டுன்னு அதுக்கு இருக்கிற பதில் ஆனா இந்த கேள்வி சற்று நீண்ட கேள்வி ஸ்லோக வடிவத்திலேயே இருக்கும் கேள்வி முன்னாடி இருந்த கேள்விகள் ஒரு ஸ்டோகத்துக்கு நாலு கேள்வி இருக்கும் ஒரே கேள்வி நீளமான கேள்வியா போச்சு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணுகிறது அந்த விஷயம் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதே அது கேள்வி என்ன பதில் என்னன்னு பார்ப்போம் கேள்வி தர்மச்ச அர்த்தச்சாமச்ச பரஸ்பர விரோதினா ஏஷாம் நித்த விருத்தானாம் கதமேகமாக ஒன்னு கொன்னு முரண்பட்டு கூடிய மூன்று எப்படி ஒரே இடத்தில் சேரும் சொல்றேன் தர்மம் அர்த்தம் காமம் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் பரஸ்பர விரோத ஒன்று கொண்டு முரண்பட்டது தர்மத்தின் வழி நடக்க காமத்தை தொலைச்சுடனும் தர்மத்தின் வழி நடக்க முடியும்னால் விட்டு ஒழித்து வேண்டும் அப்ப ஒண்ணு கொண்டு முரண்பட்டு இது தர்மம் காமம்ங்கிறது கூடாது காம ஏஷாகுண சமுதவாக காமத்தை அதான் உனக்கு தர்மம் அப்படின்னு கண்ணன் தெரிவிக்கிறார் அப்ப தர்மமும் காமமும் நேரம் முரண்பட்டதுன்னு தெரியல் ஒருத்தர் தர்மத்தின் வழி நடக்கணும்னா காமம்ங்கிற ஆசையை ஒழிச்சா தான் தர்மத்தின் வழி நடக்கவே முடியும் தர்மத்தின் வழி நடந்து பொருளீட்டுதல் முடியுமா எப்ப சொல்லோ தப்புகள்லாம் பண்ணிடுறோம் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அப்ப தர்மமும் ஒத்து போகாது காமமும் தர்மமும் ஒத்து போகாது ஒன்னுக்கு ஒன்னும் முரண்பட்டிருப்பவை அப்படி இருக்கிறேன் நித்திய விருத்தானாம் நித்தியமாய் எப்போதுமே முரண்பட்டு கிடக்கும் இவைகள் கதம் எப்படி ஏகற்ற சங்கமாக ஓரிடத்தில் சேரும் அப்படின்ட்டா இன்னாரிடத்துல தர்மம் இருக்கணும் இன்னாரிடத்துல அர்த்தம் இருக்கணும் இன்னாரிடத்துல காம இருக்கணும் இன்னார் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு பிரிச்சு விட்டுடலாமா நாலும் ஒத்தர் ஆசைப்படவே கூடாதுன்னு அர்த்தம் யாரெல்லாம் தர்மத்துக்கு ஆசைப்படுறாளோ அவ காமத்துக்கு விடப்படாது யார் காமத்துக்கு ஆசைப்படுறாளோ அவ தர்மத்துக்கு ஆசைப்படப்படாது யார் பொருளுக்கு ஆசைப்படுகிறானோ அவன் தர்மத்துக்கு ஆசைப்படக்கூடாது யார் தர்மத்துக்கு ஆசைப்படுறாளோ அவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்ப அதற்கு ஆள் வேற சுவாமி தர்மத்துக்குன்னு சில பேருக்கு போறா பொருள் ஈட்டத்துக்குன்னு சில பேர் இருக்க போறா காமத்துக்குன்னு சில பேர் இருக்கு போறா மோக்ஷத்துக்குன்னு சில பேர் இருக்க போறா இது ஒண்ணு முரண்பட்டிருக்கு அதுல மோக் சேர்த்துக்கலை அறம் பொருள் இன்பம் இந்த மூணு அப்ப ஆள் தனித்தனியிடலாமா அது எப்படி விட முடியும் அது விட முடியாதுங்கிறது தான் இப்ப பதிலுக்கே நோக்கம் அப்ப கேள்வி அக்ஷன் என்ன கேட்டுட்டார் இந்த மூணும் பிரிந்திருக்கிறதே ஒன்றுக்கொன்று முரண்பட்டு அப்ப இந்த மூனையும் ஒருத்தன் ஆசையே படக்கூடாதா நடக்காதா அப்படிங்கிறது கேள்வி தர்மபுத்திரோத்து பதில் தெரிவித்தான் இல்லை தர்மமும் அர்த்தமும் காமமும் ஓரிடத்தில் இருக்கும் ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொல்லக்கூடாது சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் ஓரிடத்தில் இருக்க மாட்டாள் பணம் இருந்தால் படிப்பு இருக்காது பணம் இருக்காது ரெண்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு எதுக்கும் போட்டின்னு டூ அப்படியா அதை போலத்தான் அறம்பொருளின்பம் மூணுத்துக்கும் போட்டியா இன்பமா இருக்கிறவாள் எல்லாம் தர்மத்தின் வழி போகாது அப்பதான் இன்பமா இருக்கலாம் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ தர்ம பத்தி நினைக்காதீங்க அதர்ம வழியில நடந்தா தான் பொருளே சம்பாதிக்கலாம் இப்படிங்கிறது ரொம்ப தப்பான வாதம் இல்லையோ ஆனா இது ஒரு பக்கம் தப்பு தோன்றதேட விட அறமோ பொருளோ இன்பமோ மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு பார்த்தாலே தெரியல இது எப்படி ரெண்டும் ஒண்ணு சேர பொருள் இப்ப கேள்வி கேள்விக்கு என்ன ஆச்சரியமான பதில் தெரியுமா அங்கதான் தர்மபுத்திரன் தர்மபுத்தரனாக விளங்குகிறான் நல்ல நடைமுறை வாழ்க்கையும் தெரிஞ்சவன் அதே சமயத்துல தர்மத்தை ஒரு இம்மியும் பெசகவே மாட்டான் எடுத்த தர்மத்துல நிலை நின்று ஆனா இந்த வாழ்க்கைக்கு குறையில்லாம நடத்தினு போகணும் மூலியம் நம்ம அப்பப்போ டிபேட் நடத்திட்டோம் என்ன நடக்கும் என்னைக்கோ இருக்கிற ராமாயணம் எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பிரயோஜனம் என்னைக்கோ இருக்கிற மகாபாரதம் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன லாபம் அதெல்லாத்தையும் வச்சிருந்து பிரயோஜனமே இல்லை அதெல்லாம் உப்புடனும் இப்படின்னு ஒரு கட்சி இன்னொரு கட்சி இருக்கு அதெல்லாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி சொல்லுடணும் அப்படின்னு மற்றொரு கட்சி இது ரொம்ப ஆபத்து விட்டுடுற பாடே தேவல ஆனா மக்களுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக ராமாயண அர்த்தத்தை இன்றைய காலத்துக்கு ராமாயணம் இன்றைய காலத்துக்கு கீதைன்னு டூ கீதையில சொல்லிருக்கிற அர்த்தத்தை நான் இன்னி காலத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்க பல பேர் வந்து கேட்பார்கள் கீதையில மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டியதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டூ எப்படி சொல்றது கீதை சொல்லிருக்கிறதே நீ ஒன்னு மேனேஜ் பண்ணிக்காதே நான் ஒன்னு மேனேஜ் பண்றேன் அப்புறம் நாம பண்ற மேனேஜ்மெண்ட்ல போய் தெரிந்து கீதைக்காக பயன்படுத்த வேண்டும் மோட்சத்தை காட்டும் சாஸ்திரம் நம்முடைய வரண ஆசிரம தர்மத்தை செய்டிய சாஸ்திரம் அந்த விஷயத்தை நமக்குன்னு பயன்படுத்துற முல்லையோ இது எதுக்காக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சான்னு கொஞ்சம் யோசிக்கும் விட்டுருக்கலாம் பாரதத்தை பாரதமா விட்டுடலாம் அதன்படி அர்த்தங்கள் அது பிடித்தமா இருக்கணும் இன்னும் பத்து பேர் நான் சொல்ற உபன்யாசத்துக்கு வரணும்னா அப்ப உங்களுக்கு ஏத்தா போல சொல்லுகிறேன் அப்பதான் வம்பே ஆரம்பிக்கும் இவர்களுக்கு ஏத்தா போல அது எழுதி வைக்கப்படவில்லை அது எதற்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கோ அதுக்குத்தான் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக எதையும் மாற்றி சொல்லுவதோ அதை டெய்லர் மேக் பண்றதோ அதை மாற்றி நம்ம பிடித்ததுக்காக சொல்றதோ இதை ஒரு நாள் கூடாது அன்றைக்கே நமக்கு தேவையானதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இப்ப இந்த பதில சொன்ன பிற்பாடு ஓ இப்படியா நம்ம பத்தி யோசிச்சவா எழுதி வச்சிருக்கார்கள் அப்படின்னு சட்டுன்னு புரிஞ்சு போடும் அதனால யாருமே கீதை இன்றைய காலத்துக்காக மாத்திக்கலாமா பாரதத்தை இன்னைக்காக மாத்திக்கலாமா இராமாயணத்தை இன்னிக்காக மாத்திக்கலாமா நினைக்கவே கூடாது ஏன்னா அன்று அது எழுதப்பட்டிருக்கிறது என்னால் முக்காலத்தையும் உணர்ந்த ரிஷிகளாலதான் அது எழுதப்பட்டிருக்கு அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியும் தெரியாம அவர்கள் எழுதி வைக்கல என்னாலும் தர்மம் மட்டும் மாறவே மாறாது தர்மத்தை இன்னைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாமாங்குவா சாமி எத்தனையோ சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு இன்னும் போய் அதே பாரதமா அதே ராமாயணமா இன்னும் வாயால தானே சாப்பிடறோம் இன்னும் வாயால தானே பேசுறோம் கண்ணால தானே பாக்குறோம் காதால தானே கேக்குறோம் சயின்டிபிக் இன்வென்ஷன் வந்துருதுக்காக கண்ணால நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டோமா இல்ல காதால பாக்க ஆரம்பிச்சுட்டோமா மூக்கால சிவைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோமா நாக்கால மாறாது அந்தமெண்டல் தான் சாஸ்திரம் தர்மம் அதை குறித்தது அதனால அதை மாற்றி சொல்றதுக்கே கூடாது இன்னைக்கு ஆபத்தி எப்ப தெரியுமா வந்து விடுறது ஏன் யாரோ இந்த மாதிரி நம்மளை ஏமாத்திடுறாரு யாரோ இவரெல்லாம் நல்லது சொல்லுவார் நினைக்கிறோம் பல பேர் பேசிட்டேன் நாமே ராமாயணம் அது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு விடலாமா இல்ல யாரும் தான் படித்துக் கொள்ள வேண்டும் இதுல இன்னொருத்தர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை பின் எதற்காக சொல்றோம்னால் இந்த பழக்கம் வளர்க்கறதுக்காக மட்டும் அதுக்கு மேல யாருக்கும் நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை ராமாயணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கணுமே தவிர சொல்றவர்க்கு மதிப்பு தானே எப்போது ஏற்படுமோ அப்போது ஏற்படும் அதை நம்ம மாட்டி நாமா ஒரு ஹைப் கிரியேட் பண்றோம் பாருங்க ஓஹோ இவர் சொன்னாத்தான் இப்படிங்கிறது ஆளை விட்டுட்டு சொல்லப்பட்ட விஷயத்த மட்டும் எப்பொருள் யார் யார் வாய் கட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு யார் சொல்றாருங்கிறத பார்க்காமல் மூடத்தனமா எதையுமே பின்பற்றாமல் நமக்கு பெருமாள் புத்தி கொடுத்துருக்கார் அதை எடுத்து வாசி பார்க்கணும் சில சிலது புரியல இருக்கும் உபன்யாசகர் வேணுமா ஆன்மீகத்துக்கு குருக்கு சந்தேகம் வரலாம் பதவி எல்லாம் டீச்சர் வேணுமான்னு வேணுமா யாரும் அங்க ப்ரொஃபசர் என்ன பண்ண போறாரோ இங்கேயும் அவர் அதான் பண்ண போறார் என்ன ஒண்ணு இவர் பண்ணிருக்கிற ஒரே காரியம் இந்த விஷயத்துக்கு நமக்கு பழக்கம் இல்ல படிச்சா சட்டுன்னு புரிய மாட்டேங்கிறது கெமிஸ்ட்ரியும் பழக்கம் இல்ல கெமிஸ்ட்ரி வாதியார் கத்து கொடுத்தார் பிசிக்ஸ் இல்ல பிசிக்ஸ் வாதியார் கத்து ஆனா கடைசியில் அந்த வாத்தியார காட்டிலும் பிசிக்ஸுக்கு தான் முக்கியத்துவம் சயின்ஸுக்கு தான் முக்கியத்துவம் அத போல ஆன்மீகத்திலையும் என்ன அர்த்தத்தை கேட்டு இருக்கோமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவ்வாளுக்கு அந்த அதிகாரிக்கு கொடுக்க வேண்டியதே இல்லை அப்ப குருன்னு சொன்னா யார் குரு யார் அருத்தம் இருட்டை போக்கு விடுகிறானோ அவன்தான் குரு குரு என்பது இருள் ரூ அந்த காலத்தன் நிரோசகா அதை தான் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அது வரைக்கும் தான் நம்ம ஏற்றுக்கணும் எதையும் நம் இடத்துக்கு மாற்றி சொல்லுவதே கூடாது அன்னைக்கு இருக்கிறதே போரும் அதுவே உண்மையைத்தான் பேசும் இன்றைய காலத்துக்காக அதை நாம மாத்திக்கணும் டைலியூட் பண்ணிக்கணும் என்கிற அவசியமே கிடையாது ரொம்ப அழகா பதில் தெரிவிக்கிறார் யதா தர்மச்ச பரஸ்பர வசானுகவ் ததா தர்மார்த்த காமானாம் திரையாணமபி சங்கமஹா எப்போது இது நடக்குமோ அப்போது தர்மம் அர்த்தம் காமம் மூன்றும் ஓரிடத்தில் இருக்கும் கவலை வேண்டாம் என்று தர்மபுத்திரன் பதில் சொல்றார் நடக்குமா எதா எப்போது தர்மச்சர் கைப்பிடித்தமாக போய் தர்மத்துக்காக மனைவி இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாள்னால் அப்ப அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் ஓரிடத்தில் இருக்கும் சந்யாசத்தை தேடி போற இல்லை இல்லறத்தனுடைய சிறப்பை இந்த இடத்துல தர்மபுத்திரன் தெரிவிக்கிறான் அவனும் இல்லற வாழ்க்கையில் இருந்தவன் தான் எத்தனையோ மகா சார்பர்கள் இல்லறத்தில் இருந்தவர்கள் தான் அவ எல்லாருமே சொல்லி வச்சிருக்கிறது என்னென்ன தர்மத்தை செய்யணும்னு சொல்லிருக்கோம் அந்த தர்மத்தை செய்யறதுல மனைவிக்கு ஆசை வந்திருக்கு மனைவியும் தர்மமும் ஒத்து போய்விட்டால் இது பெண்கள் குளத்துக்கே இருக்கிற தனி சிறப்பு தர்மபுத்திரன் தெரிவிக்கிறான் குடும்பத்தில் ஒரு ஆண்மகனால மட்டும் தர்மத்தை நடத்திடவே முடியாது அந்த பெண்ணுக்கு தர்மத்தில் ஆசை வர வேண்டும் அந்த பெண்ணு தர்மத்தில் ஆசை கொண்டு அப்ப தர்மம் அர்த்தம் காமம் மூணுமே ஒரு இடத்துல சேர்ந்து போட்டுறது வாழ்க்கையில் நன்கு கல்யாணம் பண்ணி கொண்டு விவாகத்துக்கு பிற்பாடு அந்த கணவனிடத்துல மனைவி காமத்தோட இருக்கலாம் மனைவியனிடத்துல கணவன் காமத்தோட இருக்கலாம் குறவே இல்ல அப்ப காமம் கிடைச்சிட பொறுத்து அதே சமயத்திலே அந்த மனைவிக்கு தர்மத்தின் வழி நடக்கிறதுல ஆசை இருக்கு அதனால நித்தப்படி பண்ண வேண்டிய தர்ம காரியத்தை அது தேவனுக்கு பூஜை செய்வதோ விருந்தாளிகளுக்கு உணவதிப்பதோ கூத்தொடுப்பதோ கோலம் போடுவதோ பெருமாள் குறித்து சொல்றதோ பிள்ளைகளை பக்தர்கள வளர்க்கறதோ எல்லாமே தர்மம் இந்த தர்மத்தின் வழி நாம நடக்கணும் அப்படின்னு அந்த மனைவிக்கு ஒத்து போக ஆரம்பிச்சுடு அப்ப தர்மமும் கைக்கு வந்துட போறது எப்பவர் இல்லற வாழ்க்கையில் இருக்காரோ அப்ப பொருளும் சம்பாதிக்கலாம் சன்னியாசியா இருந்தால்தான் பொருள் சேர்க்கக்கூடாது இல்லறத்தில் ஈடுபட்டு கிரகஸ்தாசிரமத்தில் அவர்கள் தங்களுக்கு தேவையானது கூடாது தங்களுக்கு தேவையான வீடு தேவையான உணவு தேவையான துணி இதுவரைக்கும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா சன்னியாசி நாள் அடுத்த நாளை பட்டிய யோசிக்க கூடாது இரண்டாவது துணியே இருக்கக்கூடாது எதுவும் சோரை சேர்த்து வச்சுக்க கூடாது ஆனா இல்லறத்தில் இருக்கிறவாளுக்கும் அப்படி இல்லையே தங்களுக்கும் வேணும் வர்ற விருந்தாளிகளுக்கும் வேணும் அதனால அர்த்தம் பொருளும் ஈட்ட தேவை இருக்கிறது அப்ப மூணு சேரது பாருங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கொண்டு மனைவியோட இல்லறத்தில் இருக்கிறானோ அப்ப தர்ம காரியத்தை செய்து விடுகிறான் மனைவிக்கு தர்மம் பண்றதுல ஆசை உந்துச்சு தர்மம் விட்டு போகலே அறம் வந்து விட்டது பொருள் எப்ப இல்லறத்தில் ஈடுபட்டானோ சன்னியாசத்தில் இல்லையோ அப்ப தாராளமா பொருளும் சேர்த்துக் கொள்ளலாம் பொருள் வந்து விட்டது எப்ப மனைவிங்கிற இல்லத்தரசி இருக்கிறாளோ அப்ப அவளிடத்தில் இவனுக்கு காமம் இவனிடத்தில் அவளுக்கு காமம் சேர்ந்துட்டார்கள் என்னால் அப்ப அறமும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஓரிடத்தில் சேரும் கவலை வேண்டாம் என்ன தர்மபுத்திரன் தெரிவிக்கிறார் கொஞ்சம் இதை மாற்றி யோசிப்பாருங்க மனைவிக்கும் தர்மத்துக்கும் ஒத்து போல என்ன என்ன ஆனா தர்மத்தை பண்றதுக்கு மனைவிக்கு விருப்பம் இல்லா அவள் இல்லாம இவனுக்கு தர்ம காரியத்துல தகுதி இழந்து போகிறான் பண்ணவே முடியாது தர்மமே பண்ணாத வீட்டுல பொருள் சேர்ந்தால் தர்மத்தையே பண்ணாத மனைவியிடத்துல காமப்பட்டால் இன்பம் அதுவும் தவறான இன்பம் அப்ப தப்பான தர்மம் தப்பான பொருள் தப்பான இன்பம் மூணும் தவறா அதே அந்த மனைவிக்கு தர்மத்தில் ஆசை இருந்து சிராத கர்மங்களோ தங்கள் மாமியார் மாமனார் சார்த்த கர்மமோ தங்களுக்கு குழந்தால் அதுக்கு பண்ண வேண்டிய கர்மங்களோ நித்தப்படி பண்ண வேண்டிய தேவ பூஜையோ இது எல்லா தர்மத்திரியன் அவரவர்கள் வரணத்தின்படி அவளுக்கு ஆசை ஏற்பட்டு விட்டால் கொண்டவெண்டி மக்களு சார்ந்த அதுக்கு முன்னாடி ஒரு பாசுரத்தில் அம்மாழ்வார் சாதிக்கிறார் நல்ல கோட்பாட் சுலகங்கள் முன்னிலுள்ளும் தான் நிறைந்த அல்லிக் கமலக்கண்ணனை அந்த சடகோபன் சொல்லப்பட்ட வாயுரத்து எதையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டி மக்களே பெண்டிர்களோட மக்கள்களோட நல்ல குடும்ப வாழ்க்கையில இருப்பர்கள் என்ன ஆசிர்வாதம் பண்ணிருக்கார் இந்த குடும்ப வாழ்க்கை இல்லறம் கிருஹத்தாசிரமம் இதுல எப்படி தர்மம் இதுலயே இருந்து விடலாமா சந்யாசம் வேண்டாமா பிரம்மச்சரியம் வேண்டாமா ஆனா அது இருந்தா தான் மோப்சம் சொல்றாலே என்ன பல கேள்விகளும் மனசுல எழும அதெல்லாம் தேவையே இல்லை ஆனா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் நமஸ்காரம் இந்த யோட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ 021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்